வழியில் ஒரு நாள் தங்கியிருந்துடுவது மற்ற இடங்களில் ஆயிரம் நாட்கள் தங்கியிருப்பதை விட சிறந்ததாகும் என்று நபி சலுலாஹு அலிசல்லி ஒன்று இது ஹசன் சகி என திருமதியும் கூறுகிறார்கள்